சமய் நியாய கலாபேன மகதா பாரதிரம் விஷ்ணுவே வியாசாச்சாரியராக அவதரித்து நம்முடைய ஐயங்களையெல்லாம் போக்குவதற்காக உயர்ந்த மகாபாரதத்தை எழுதினார் பதினெட்டு பருவங்களோட ஒன்னேஹால் லட்சம் ஸ்லோகங்களோட வீறு கொண்டு விளங்குகிறது மகாபாரதம் அதில் யக்ஷப் பிரஷ்னம் அனைத்து தர்மங்களை பற்றியும் பேசுவது மகாபாரதத்தில் தர்மங்கிற தலைப்பில் அதன் கேள்வி பதில்களை எல்லாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது நூத்தி கேள்வி கடந்த நாளே இந்த கேள்வியை சொல்றேன்னு சொன்னேன் ஆனால் நூத்தி கேள்வியே நேரத்தை எடுத்து நுட்டபடியால் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது நூத்தி இன்றைய செய்திகள் எது இதுதான் கேள்வி இப்போ நீங்க எந்த தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது வானொலி பெட்டியோ எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் செய்திகள் வாசிப்பது அப்படின்னு உடனே செய்தி தலைப்பு செய்தி யாது காசு வந்து மொத்தமே நூத்தி இருபத்தி நாலு கேள்விகள் தான் நூத்தி கேள்விக்கு வந்துட்டோம் இன்றைய செய்தி என்ன தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டாமா ஆனால்தான் இப்ப அந்த கேள்விக்கு சாதாரணமா நாம சொல்றது தமிழகத்தில் ஆந்திரதேசத்துக்கு போனோம்னா வார்த்தாலு அது வார்த்தைகள் என்ன சொல்லுவான் இன்னைக்கு தலைப்பு செய்தி நீ என் தம்புகள் எல்லாரையும் அடிச்சு போட்டு கேள்வி கேட்டு தலைப்புச் செய்தி என்ன தர்மபுத்திரம் பதில் சொல்லியிருக்கணும் சொல்லல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமையல் குறிப்ப கொடுத்துருக்காரு நாம் ஆங்காங்கு சமையல் கலை புஸ்தகங்கள்லாம் பாக்குறோம் அத பார்த்து சமையல் பண்றோம் புதுசு புதுசா ஏதான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறோம் அரிசுவை உணவு நாக்கு கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்குன்னு வாழ போறோமா வாழறதுக்குன்னு சாப்பிட போறோமா விசாரம் பண்ணுட்டு சம வாழ்த்ததுக்காக ஏதோ சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வரப்போறமா இல்ல சாப்பிடறதுக்கு தான் வாழறோம் அப்படின்னு முடிவு போடுவோமாண்ணா வாழறதுக்காக சாப்பிட்றோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம் தேவையில்லாத வெயிட்டு போட மாட்டோம் சாப்பிட்றதுக்காக வாழறோம்னு சொன்னா அப்ப எத்தனையோ ஆரோக்கிய கேடுகள் வந்துட போறது உணவு கட்டுப்பாடு முக்கியம் அது எப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் உடலே தான் ஆத்மா ஆத்மாவே தான் உடல் இந்த பிரமம் இந்த பிராந்தி இந்த மயக்கம் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு வாழறோம்னு தான் புரிஞ்சுப்போம் இந்த மயக்கம் போடுத்துன்னு வச்சுங்கோ நம்ம வாழ்ந்துருக்கோம் வாழறதுக்காக ஏதோ சாப்பிட்டு கொள்ள வேண்டும் இந்த உடல் குறைவான சக்தியில் இயங்கக்கூடியது நமக்கு இத்தனை கேலரிஸ் ஒரு நாளைக்கு வேணுமா அத்தோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் சாப்பிடமே சாப்பிடமே வயத்துல எவட இருக்கேன்னு பார்த்தோம்னா அந்த அளவு இந்த எண்ணம் எப்ப வரும் நாமே உணவுங்கிற எண்ணம் வர வேண்டும் நான் புரியாப் சொல்றேன் நாம் சாப்பிடுவது உணவா நாம் சமைப்பது உணவா நம்மால் உண்ணப்படுவது உணவா இதெல்லாம் நமக்கு தெரியும் நாம தான் உணவை சமைக்கிறோம் நாம தான் சாப்பிடுறோம் நம்மால் சாப்பிடப்பட்ட உணவு அரிசிச்சோறு கோதுமை சோறு கண்டு ராகி கழ்வரகு என்னென்ன உண்டோ தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்டு தான் இன்றைய தலைப்பு செய்தி யாரு தெரியுமோ எது தெரியுமா நாங்க தான் உணவு இதைத்தான் தர்மபுத்திரன் சொல்றார் இதே இப்ப ரெண்டு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும் ஒன்று கீழ்நிலை உணவு மற்றொன்று மேல்நிலை உணவு இந்த ரெண்டு உணவையும் சொல்றேன் நாமே தான் உணவாக போகிறோம் அதுக்கப்ப பாக்க வேணுமே சாமி உணவை சமைக்க வேணும்னா என்ன போட்டு சமைக்கிபல்ஸா யாரான்னு இருக்கோ என்னையே போட்டு ஆரான சமைப்பாளா இருக்க பெரிய சமயக்காரர் அப்ப நம்ம அத்தனை பேரையும் போட்டு சமைக்கணும்னா அவ்வளவு பெரிய இழுப்பு சட்டி இருக்கா அவ்வளவு பெரிய அருக்கஞ்சட்டி இருக்கா அவ்வளவு பெரிய பானை இருக்கானா இருக்கு பெரிய கீழோட கூடிய பானை இருக்கு அத வச்சு மூடுறதுக்கு மூடி இருக்கோ இருக்கு அவ்வளவு பெரிய பான கொதிக்கிற அளவுக்கு விறகுகள்லாம் இருக்கா இருக்கு அந்த விறகுல பத்தின் எரிய பெரிய நெருப்பு இருக்கா இருக்கிறது அப்ப அவ்வளவு பெரிய சோற்ற கலர்றதுக்கு கரண்டிகள் உள்ளனவா உள்ளன இந்த சமையல் ரொம்ப ஆச்சரியமான சமையலா இருக்கு எங்கள் எல்லாரையும் போட்டு சமைப்பாளா எந்த பாத்திரத்தில் மூடி எது சமைக்கிறவர் யாரு விறகு எது நெருப்பு எது அதனால ஆச்சரியமா பதில் சொல்றார் இதுதான் இன்றைய தலைப்பு செய்தி இதுதான் இன்றைய செய்தி ये दनिल अस्मिन् महामोहमये कटाहे सूर्याग्निना रात्रि दिवेन्धनेन मा कर्तु दरवी परिघट्टनेन भूतानि कालह पचतीव वार्ता इदुहान वार्ता इदुहान निगच्छी सेधि यदिनत अस्मिन् महामोहमये कटाके कटास கீழ வைக்கப்பட்டிருக்கிற தெரிய ஊருளி பாத்திரம் कटाகம் எது कटाகம் இந்த உலகம் மயக்கத்து கிடமா இருக்கிற இந்த உலகமேதான் பாத்திரம் லோகிருக்கு வெறும் தக்க உலகம் இருக்கிறத இல்லேன்னு காட்டும் இல்லாததை இருக்குன்னு காட்டும் இதுதான் இந்த லோகத்துக்கே இயல்பு அப்ப மயக்கத்தை கொடுக்கும் உலகம் பெரும் பாத்திரம் சமைக்கும் பாத்திரம் அதுக்கு ஏதாவது மூடி இருக்கா சூர்யா ராத்ரி திவேந்தனேன மாசர்த்து தர்வி பரிகட்டனேன அடுத்து சொல்றார் அஸ்மின் மகா மோகமையே கடாகே கடாகத்துக்கு மூடி இருக்கு ஆகாயம்தான் மூடி கீழ இருக்கிற லோகம்லாம் கடாகம் கடாரம் வச்சுக்கோ ஒரு பெரிய சட்டி பானேன்னு வச்சுங்களேன் கீழ இருக்கிற லோகம்தான் சட்டி அதுக்கு மேல மூடி வேணுமே ஆகாயம்தான் மூடி இதுக்கு நெருப்பு வேணும் விறக போட்டு எரிக்க வேண்டும் இருக்கிறது இரவு பகல் ஆகிய ரெண்டும் தான் விறகுகள் இரவு பகல் என்னும் மூட்டி அதில் நெருப்பு மூட்டணுமே சூரியன் தான் நெருப்பே ஓஹோனு கஜரவன் குணதிசை சிகரம் வந்த அணைந்தான் என்று ஆதமன் விளங்குகிறான் அல்லவா சூரியன்தான் நெருப்பு இரவு பகலாகிறகுக்கட்டையில் சூரியனாகிற நெருப்பில் உலகமாகிற பாத்திரத்தில் ஆகாயமாக யார் சமைக்கிறார் காலதேவன் தான் சமையல்காரன் காலதேவனே பெரும் சமையல்காரனாக இருந்து சமைக்கிறான் சரி எத்த வைத்துக் கொண்டு என்னால் பூதானி சராசரமான பூத்தங்கள் அசைவன அசையாதன தாவரம் ஜங்கமம் தேவர்கள் மனிதர்கள் பிராணிகள் பறவைகள் இது முதலான அனைத்துந்தான் சமையலுக்கு வஸ்து சமைக்கிறது காய்கறி வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் தண்ணீர் வேணும் அதெல்லாம் தான் நான் தான் நீங்க தான் நீங்க தான் நாம ஆரெல்லாம் இருக்கமோ நம்ம பாக்குற பிராணிகள் அனைத்தும் இது இத்தனையும் தான் சமைக்கப்படும் பொருள் சரி அத கலர்ற அளவுக்கு கரண்டி வேண்டாமா சுவாமி பெரிய கரண்டி இருந்தா தானே கலர முடியும் இருக்கே மாச ருத்து மாதம் ருத்து ரெண்டு ரெண்டு மாசம் ஒரு ருத்து ருத்து ஹேமந்த ருத்து வருஷ ருத்து சிசிரீஷ்மத்து இந்த ருத்துக்கள் ஆறு ருத்துக்களும் பன்னிரண்டு மாசங்களும் கலரும் கரண்டிகள் நம்ம நிறைய விதத்துல கரண்டி வச்சுக்கிறோம் ஒண்ணு சுடுப்பு கரண்டி சாதம் கலர்ற கரண்டி காய்கறி கலர்ற கரண்டி குழம்பு ரசம் ஆகியவற்ற கலர்றதுக்கு திருமாறுறதுக்கு காளிக்கிறதுக்கு வேண்டிய கரண்டி ஓட்ட வச்ச கரண்டி வரவல் வரக்கணும்னா எண்ணெய் கிழ போறதுக்கு கரண்டி எத்தனை வகை கரண்டி இருக்கு போ எனக்கு ரொம்ப தெரியாது தெரிஞ்சவா புரிஞ்சுங்கோ இத்தனை வகையில கரண்டி இருக்கிறச்சே பன்னெண்டு மாதங்கள் ஆறு ருத்துக்கள் இவைகள் தான் கரண்டிகள் பன்னெண்டு மாசமும் ருத்தும் நம்மள போட்டு எப்படியெல்லாம் கலரின் இருக்கு ஜீராசிகள் நாம் தான் கலரப்படுகிறோம் காலதேவன் தான் கலருகிறாள் கிளற கிளற என்ன ஆகும் பச்சையா போட்டிருக்கிற காய்கறி நிறம் மாற ஆரம்பிக்கிறது பச்சையா எலச்சா நன்னா சமைக்கப்படுகிறது வதக்கப்படுகிறது அத போல் கரக்கரைச்ச இளமையா பச பசேலும் இருக்கோம் காலதேவன் போட்டு கலர்றார் கலர்றார் மெதுவா முதும வர்றது கண்ணன் கீதேரே சொல்றார் தேகினோஸ் மின் தேகே கௌமாரம் சதா தேகாந்தர பிராப்தி தீர்தத்தரண முக்கிய ஒருவன் இளம் சிராயம் குழந்தை சிராயம் சிசுவா இருக்கிறான் குழந்தை ஆசுரான் பாலநாசுரான் குமார நாசுரான் இளைஞன் ஆசுரான் வயோசிக நாசுரான் இது தனி மாறிண்டு கொதிக்க ஆரம்பிக்கும் அதபடி நொர வரும் இன்னும் கொஞ்சம் பச்சை தனியை ஊச்சுவோம் நொறை கொஞ்சம் அடங்கும் இதெல்லாம் நான் விரச்சல சமைக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படி எல்லாம் பெருசா சமைக்கிறமா அதுக்கு மேல மூடி உள்ள தண்ணீரையும் போட்டு பருப்பையும் வச்சு அடுப்புல ஏற்றம் வரத்துக்குள்ளே அதுவே சமைத்து அடங்கி கூணு சட்டம் போடுறது சட்டம் போட்டாச்சுன்னா சமையல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இனிமே நாம செய்ய வேண்டியது சாப்பிடுறது மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சாப்பிட்டு போட போறது அது பண்ணச்சு அதுவே சாப்பிட்டு போக அந்த நாள் ஒரு வரகடுப்பு மூட்டணும்னா அதுக்கு ஒரு ஊது குழல் வச்சு ஊதி கண்ணுல தண்ணீர் வந்து அத பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளவு நேரத்துல விறகடுப்போ கரியடுப்போ பசிக்குமோ இருபது நிமிஷம் ஆகும் அந்த இருபது நிமிஷத்துல சமையலே இன்னைக்கு முடிஞ்சுப்படும் அவ்வளவு வேகம் இந்த வேகமா சமையல் ஆறுதுன்னு சொன்னேன்னு உடனேங்கிற இந்த இன்ஸ்டன்ட் சொல்றதோ வேகமான சமையல் எல்லாமே காலம் தானே எல்லாம் காலத்தினுடைய வெவ்வேறு சொற்கள் அப்ப காலதேவன் தான் சமைக்கிறார் கண்ணன் தெரிவித்தார் அகம் வைஸ்வான நெருப்பாகவும் நான் இருக்கிறேன் சமைக்கிறேன் காற்றாகவும் நான் இருக்கிறேன் நெருப்பை தூண்டி விடுகிறேன் ஆக நாம் ஒத்தொத்தருமே உணவு பொருள் நாம் தான் சமைக்கப்படுகிறோம் நாம மாறுதலுக்கு உட்படுகிறோம் பிறந்திருந்தா போலே என்றில்லை நம்ம மாறுதலுக்கு ஆறு உட்படுகிறார் காலதேவன் அவர்தான் சமைக்கிறார் எந்த கரண்டிய வச்சுன்னு நம்ம குத்தி குத்தி சரிப்படுத்த மாதங்கள் கரண்டிகள் ருத்துக்கள் கரண்டிகள் சரி நம்மளை மாத்திரதே நெருப்பு சூரியன் தான் நெருப்பு சூரியன் இருக்காரு சூரியன் வந்தால் பகல் சூரியன் மறந்தால் இரவு இந்த பகலும் இரவும்தான் கீழே எரிஞ்சின்றிருக்கிற விறகு கட்டை அப்ப பகல் இரவு கங்குலும் பகலும் கண்டு இல் அறியாள் கண்ண கன்பிசக்கரங்கள் கைகூப்பும் நம்மாழ்வாருடைய கோஷலம் அப்ப இரவு பகலையே இந்தனம் பெரிய விறகு கட்டையாக வைத்து பார்த்தால சூரியன் உதிக்கிறார் எனக்கு ரொம்ப திருப்தி மாலையில மறைஞ்சு அதை விட திருப்தி சூரியன் உதித்தால் ஓடி ஆடி பணம் சம்பாதிக்க போறோம் நன்னா சேர்த்து வைக்க போறோம் திருப்தியா இருக்கேன் மாலையில சூரியன் அஸ்தமி சுட்டார் விழுந்துட்டார்னா சம்பாதித்த பணத்தை வச்சு ஓஹோனு குழந்தை குட்டிகளோட சுகமா இருக்க போறோம் இன்பம் அடைய போறோம் இரவு வந்தாலும் இன்பம் பகல் வந்தாலும் இன்பம் ஆனா இந்த பார்க்க நடுவில் என்னத்தி போய்ட் ஓ பெருமானை தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாள் வீணாகி போயிற்று அதைவம் தீ உதிட்ட ஆதித்தே நந்தன் தீ அமிதே ரவ் ராத்திரி வேலை வந்துருச்சுனாலோ பகல் வேலை வந்தாலோ எல்லாரும் சந்தோஷப்படுறார் விறகு என்ன திக் திகுன்னு எரியருது மேல சோறு என்னமா சமைஞ்சாச்சு அப்படின்னு பாக்குறாளே தவிர விறகு போடுத்து ஒரு பகல் வந்து ஒரு ராத்திரி முடிஞ்சு போச்சு பெருமானை அறிந்து கொள்ளாமல் ஒரு நாளை தொலைத்தோன் கோயினேன் சாதிக்கிறார் ஓரோரு நாளும் பெருமானை தெரிந்து கொள்ளாமல் தொலைச்சுட்டமே தொலைச்சுட்டமே என்ன பயத்தாலே அழுது அழுது அப்ப இதுதான் உயர்ந்த சமயம் நாம் தான் சமைக்கப்படுகிறோம் மாறுதலுக்கு உண்ணப்படுகிறோம் அனுபவிக்கப்படுகிறோம் கடைசியில நிச்சம் இருந்தா மறுநாள் சமைக்கிற மூலியோ அப்ப காலதேவன் தான் மறுநாள் சமையல் மறுநாள் சமையல் மறுபிறவியல் அந்த அந்த இருக்கிற வெண்டைக்காய் கத்திரிக்காயை கேட்டு பாருங்க ஒரு ஒரு தரமும் திரும்ப இதே சகிக்கு வரையே என்னைக்கு இதுலேருந்து வெளியில வரப்போறேன் சமைக்கிறோம் அரிசி ஒல கொதிக்கிறது வெண்டைக்காய திருத்தரும் கத்திரிக்காய திருத்தரும் வாழைக்காய திருத்தரும் நல்லா சாப்பிடுறோம் சாப்பிடுறோம்னு ஒரு நிமிஷம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காட்ட பேசி பாப்போம் நீ எத்தனை தரம் வளரப்போறே எத்தனை தரம் இப்படியே சமைக்கப்பட போகுதாய் என்ன பண்றதுன்னு தெரியலையே இதுல இருந்து வெளியில தான் நான் ஆசைப்படுறேன் வெண்டைக்காய் கத்திரிக்கைமா சொல்லுவா இல்லையா அதுக்குள்ளேயே ஆத்மா கொள்ளுண்டோல் அதே போலத்தான் நாம கேள்வி கேட்டுக்கணும் மாறி மாறி பிறகு எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோம் உனக்கு வயசு என்னன்னு கேட்டா அப்படியே நாப்பத்தி எட்டுன்னு இன்னொருத்தர் அறுபத்தி ஒருத்தர் மூணுன்னு வார் உண்மையா நான் என்ன தெரியுமா சொல்லணும் சுமார் ஒன்றரை கோடி இருக்கும் வயசு ஒன்றரை கோடியா என்ன உளர்றீர்னா இந்த பிறவியில இருக்கிற வயசு நாப்பத்தி எனக்கு இப்போ எத்தனை பிறவிகளா எத்தனை நாள் அப்படியே ஒன்றரை கோடின்னு சொன்னதே பயிற்சி காத்தனும் என இல்லாமல் பிறந்து கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த சமையல் கொதிப்பிலிருந்து எப்போது வெளியே வரையல் நானே சமைக்கப்பட்டது இனி அடுத்த நிலை உணவை பத்தி பார்ப்போம் நாம் உணவாகலாம் இந்த சமையல் கொதிப்பிலிருந்து வெளியில வந்து பெருமானுடைய திருவடிகளில் சரணாகி பண்ண வேண்டும் அப்ப நம்மையே அழைத்துக் கொண்டு வைகுந்தத்தில் இருத்தி தன்னுடைய மடியிலே இருத்தி கொண்டு நம்மை உணவாக பகவான் அனுபவிக்கிறான் அங்க கொதிப்பு கிடையாது குளிர்ச்சிதான் அஹமஸ்மிதாசிய பூர்வந்தேவே அமிர்தாபாயி என்ன உபனிஷத்து வாக்கியம் நாமே பகவானுக்கு உணவாகிறோம் கொதிப்பில்லை சமையல்லை விறகு இல்லை நெருப்பு இல்லை ஒன்றும் இல்லை வீணா போகாது மாறுதலுக்குட்பட மாட்டோம் யாரும் தூக்கி போட மாட்டார் அறுவாழ்மனையில வச்சு திருத்தமாட்டார் ஆனந்தமான உணவு நாம் பெருமானுக்கே நாம் உணவாக போகிறோம் அவர் நம்மை அனுபவிக்கிறார் உணவை சாப்பிட்டா திருப்தி ஏற்படுறது இப்ப உணவு வாயில போட்டுக்கிறோம் நன்னா பல்லுக்கெடுக்கல போட்டு அரைக்கிறோம் அந்த அரைக்கிறது ஒரு கஷ்டம் ஆனா சவையரங்கற்கே திருப்தி அந்த திருப்தி மட்டும் அந்த இன்பம் மட்டும் இருக்கும் அத போலத்தான் வைகுந்தத்தில் நாமே பகவானுக்கு உணவாக போகிறோம் அரைபடுதல் இல்லை ஆனா அந்த திருப்தி மட்டும் இருக்கிறது அப்படிப்பட்ட உணவாகத்தான் போக வேண்டும் இந்த உணவா விட தினப்படி சக்தி பானையில வெந்து போறதை விட அந்த உணவானா போகணும் அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னால் உலகம் என்பது பாத்திரம் ஆகாயம் என்பது மூடி காலதேவன் தான் சமயக்காரர் பாகலும் இரவு தான் விறகு கட்டை சூரியன் தான் நெருப்பு அனைத்து ஜீவராசிகளும் தான் வஸ்து அதுதான் சமைக்கப்படுகிறது இதுக்கு கரண்டி வேணுமே மாதம் தான் கரண்டி ரித்துக்கள் தான் கரண்டி இந்த உண்மையை புரிஞ்சிந்து இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டுட்டா அப்ப இந்த சமையல முடிச்சுட்டு அந்த சமையலுக்கு போடலாம் நாமே பகவானுக்கு உணவாக போகலாம் ஆனந்தமான நடுூழி வாழ்க்கை நமக்கு கெட்டது நன்னா தெரிஞ்சுப்போம் இந்த சாப்பாட்டை புரிஞ்சுப்போங்க இந்த யக்ஷபிரஷ்னம் உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்